நமது நற்றிணை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பெண் குழந்தைகளின் சர்வதேச தினம் அக்டோபர் பதினொன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு இந்தியாவின் ஊட்டச்சத்து சவால்களுக்கான ஐந்தாவது தேசிய கவுன்சில் புதுடில்லியில் நடைபெற்றது மூன்று ஒரு கிலோ பிளாஸ்டிக்கிற்கு ஈடாக அம்பிகாபூர் நகரத்தில் உள்ள உணவகம் இலவச உணவு வழங்க உள்ளது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று முதல் தேசிய ஹிந்தி அறிவியல் எழுத்தாளர்கள் மாநாடு எந்த மாநிலத்தில் நடைபெற்றது இரண்டு மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல கவுன்சிலின் பதிமூன்றாவது மாநாடு எந்த அமைச்சரால் தொடங்கப்பட்டது மூன்று மதிப்புமிக்க ஜனாதிபதியின் வண்ண விருதுகளை இராணுவ விமானப்படைகளுக்கு யார் வழங்கினார் மீண்டும் சந்திப்போம் நன்றி